ஸ்ரீதிணாந்திரம் பாய் முனீந்திரம் ஸ்ரீங்கமாத்தியை புன்னலம் மாதராசை புருந்திர் தன்னிலந்தரத்தின் ஜ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக்க நாயக்கன் பதங்கள் போற்றி முதல் மூன்று பாடலை சேர்ந்தே படிங்க நித்திய அநித்தியங்கள் நிர்ணயம் திரிவிவேக்கம் மேலோ பரம சத்குரு ஆசிரியர் இந்த சாஸ்திரத்துக்கு யார் அதிகாரியோ அந்த அதிகாரியினுடைய லக்ஷணத்தை உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் விவேக வைராகிய சமாதிஷட்க சம்பத்தி முமுக்ஷுத்துவம் விவேகத்தையும் வைராகியத்தையும் முதலிலேயே சொல்லிவிட்டார் விவேக வைராகியம் முமுக்ஷு இதெல்லாம் முன்னாடியே சொல்லப்பட்டது முதல் பாடலேயே சமதமாதிகளை விளக்குவதற்காக இரண்டாவது பாடலையும் மூன்றாவது பாடலையும் அருளி செய்திருக்கிறார் கடைசியாக பார்த்தோம் வரமிகு சமாதி ஆறு வகையின் சொ இதே வரம் மிகு வரம் மிகுன சிறந்த அர்த்தம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவற்றிலெல்லாம் சிறந்த இடத்துல வரம்னு சொன்ன சிறந்தது சமதமாதி சாதனமுடையவனே அதிகாரி என்று சாஸ்திரங்களில் ஆங்காங்கு எடுத்து வர்ணித்திருப்பதால் வரம் மிகு சமாதி என்று சொன்னார் சாந்தோதாந்தோ பரதி ஸ்திதி சுஷ்ர்தா என்று பிருகதாரண்ய கோபநிஷத்தில் இந்த சமதமாதிகளை பற்றியே ஒரு வாக்கியங்கள்லாம் வருகிறது ஆகையினால வரம் மிகு இது ரொம்ப முக்கியங்கிறதுக்காக சமாதி என்று சமாதி சமாதி சமதம உபரத்தின்னு சொல்கிறதுனால சம ஆதினு இது வந்து வழக்கமாக சொல்கிற சமாதி இல்லை சமியக்கு ஆதீயத்தே அந்த சமாதி கிடையாது நான் நினைக்கிறேன் என்னோடய அக்ஷரம் உங்களுக்கு இந்த அக்ஷர உச்சாரண பேதம் தெரியும் தெரிய நினைக்கிறேன் அல்ல சமாதி வேற சமாதி வேற இல்லை இங்கே கீழே இந்த வரமிகு சமாதி ஆரின் தான் தமிழில் எழுதுகிற போது இந்த பிரச்சனை வருது இப்போ பார்த்தா யார் எப்படி படிப்பாங்க இதை சமாதின் தான் சமாதி தான் வழக்கமாக சொல்கிற சமாதினு நினச்சிப்பாங்க சம ஆதி சமம் முதலான ஆறுவகையின் சொற்பொருள் இதாமே விஷயத்திலிருந்து மீட்ட மனத்தை ஒருபோதும் விக்ஷேபம் அடைய விடாமல் என்னும் பொருள் தோன்ற சிரவணப்பொருளை தானே என்றும் கூறினார் விஷயத்திலேருந்து எடுத்தாச்சு இந்த சித்தம் சிரவணப்பொருளை தானே சிந்திக்குமாறு அது எப்பவும் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி மறுபடியும் விஷயமடையக்கூடாதுங்கிறதுக்காக தானேங்கிற தேர்ச்சைகாரம் கொடுத்தார் ஷட்க சம்பத்தி என்று சொல்லப்படுகிறம உபரதிஷா ஸ்ரத்தா சமாதானம் அதனுடைய லட்சணம் சொல்லி சுருக்கமாக நிறைவு செய்யப்பட்டது இதுக்கெல்லாம் என்ன பண்றது சமதமாதிகளை விருத்தி பண்றதுக்கு சதர்ம அனுஷ்டானமும் சத்சங்கமும் தர்ம அனுஷ்டானம் சத்சங்கம் நன்றாக சகுண பிரம்ம தியானம் பண்ணுறது இந்த மூணுந்தான் இதுக்கு சாதனம் சத்சங்கா சத்தர்ம அனுஷ்டானம் அப்புறம் வந்து தியானம் சகுண பிரம்ம தியானம் இதெல்லாம் பண்ணினாத்தான் இந்த குண ஆறு குணமும் விரத்தியாகும்மாதி ்க சத்திங்கிற ஆறும் நன்றாக வர்றத்துக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் என்ன பண்ணுறது நல்லா தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணு அதுலேயே தமம் சமம் எல்லாம் வந்துடும் அப்புறம் சத் சங்கத்தில் இருந்தால் திதிஷ ஸ்ரத்தாலாம் நன்றாக விரத்தியாகும் முமுக்ஷுத்துவமும் கூட அதில் இருக்குது ஏற்கனவே சொன்னது அப்புறம் சகுண பிரம்ம தியானம் பண்ணால் சமாதி வந்துடும் சமா சமாதானம்ங்கிற குணம் குணமும் வந்திருக்கும் இப்ப இதெல்லாம் இருந்தான் வேதாந்தம் படிக்கிறதுக்குயோஜனம் தத்துவ ஜானத்தை பெறுவதற்கு பயனுண்டு ஏன்னா வேதாந்தம் முழு ஜீவ ஐக்கியத்தை பேசுகிறது வந்து தர்ம அனுஷ்டானமும் ஈஸ்வர பக்தியும் இதெல்லாம் இல்லைன்னு சத்குணங்களும் இல்லைன்னா ஜீவ பிரம்ம ஐக்கிய ஜானம் வியர்த்தம் பிரயோஜனம் இல்லை ஆகையினால ஜீவபிரம்ம ஐக்கிய ஞானத்துக்கு இதெல்லாம் முதல்ல சாதனங்களாக தேவைப்படுகின்றன இந்த சாதனம் இல்லைன்னு சொன்னால் ஜீவபிரம்ம ஐக்கியத்தை உபதேசிப்பது பிரயோஜனம் கிடையாது நேரம் வீண் அர்த்தம் அதனால் இப்போ அடுத்த இதில் என்ன சொல்ல போகிறார்னா இந்த சாதனங்கள் இருந்தால் தான் ஜீவ பிரம்ம ஐக்கிய ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் அந்த பிரம்மஸ்வரூபானத்துக்கு பிரயோஜனம் உண்டு இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுகிறார் அடுத்த பாடல்ல சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில்லை ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர்கரிவுண்டாகும் நூதன விவேக்கி உள்ளம் நுளையாது நுளையுமாகில் நுழையுமாகில் பூதஜன்மங்கள் கோடி புனிதனாம் புருஷனாமே சொல்லிப்போந்த சாந்தன சாதனங்களின் பயனை விதிமுகத்தாலும் எதிர்மறை முகத்தாலும் உணர்த்துகின்றார் அப்படின்னு உரையாசிரியர் எழுதியிருக்கார் சொல்லிப்போந்த சாதனங்கள் இதுவரையும் சொல்லப்பட்ட சாதனங்களை சாதனங்களின் பயனை விதிமுகத்தாலும் எதிர்மறை முகத்தாலும் உணர்த்துகின்றார் இது வந்து தமிழில் சொல்லணும்னா சம்ஸ்கிருதத்திலே அன்வய வத்திரேக நியாயத்தினால் சொல்லுகிறார் அன்வய வெத்திரேக நியாயம் அன்வய வெத்திரேக நியாயத்துக்கு என்ன சொல்கிறது நிறைய சொல்லலாம் ரெண்டு சொல்கிறேன் எது தொடர்ந்து இருக்கோ அது அன்வயம்னு பேர் எது மாறுறதோ அது வெத்திரேக்கம்னு பேர் அப்படின்னு சொல்லலாம் வந்து மண் இருந்தான் குடம் இருக்கும் மண் இல்லைன்னா குடம் இல்லை மண்குடத்துக்கு அப்போது மிருத்சத்வே ஹட்டசம் மிருதாவே டட்டாபாவா மிருத்சத்வே ஹடசத்வம் மிருதா மிருதாபாவே ஹட்டாபாவ தடசிய மிருதேவ காரணம் மண் இருந்தால் தான் குடம் இருக்கும் மண்ணு இல்லைன்னா குடம் இருக்காது ஆகையினால குடத்துக்கு மண்ணு தான் காரணம் அது மாதிரி இங்கே என்ன சொல்ல போகிறனா சாதன சதுஷ்டய சம்பத்தி சத்துவே தத்துவஜான சத்துவம் சாதன சதுஷ்டய சம்பத்தி அபாவே தத்துவான அபாவா தத்துவஜானசிய காரணம் சாதன சதுஷ்டய சம்பத்தி தத்துவானக்கு வந்து தத்துவானத்துக்கு வந்து சாதனம் வந்து சவணந்தான் வேதாந்தசாஸ்திரசிரவணந்தான் வேதாந்திரவணாசுவேமஜானசம் வேதாந்தசாஸ்திரவணஅபாவே ப்ரமஜானேதாந்தாஸ்திரவணம் சாதனம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இங்கே நம்ம அதே சொல்ல போனால் இன்னும் ஞானமுங்கிற வார்த்தையை காட்டிலும் ரொம்ப முக்கியம் என்னென்னா வேதாந்த சாதனச்சதுஷ்டயசம்பத்தி சத்துவேந்திரவண வேதாந்தசிரவண யோகியதாதிவண சாதனச்சதுஷ்டயசம்பத்திஅபாவே வேதாந்தசாஸ்திரசிரவண யோகியதா நபவதி புரியறதில்லை சம்ஸ்கிருத்திலே சொன்னாலும் புரியறதில்லை இப்போ வந்து சாதன சதுஷ்டய சம்பத்தி இருந்தால் தான் ஸ்ரவணத்துக்கு யோகிதை ஆனால் நம்ம ஞானம்ங்கிறத சொல்கிறோம் தப்பு கிடையாது ஏன்னா ஸ்ரவணத்தினால ஞானம் கிடைக்கிறதுனால டைரக்டாக சொல்ல முடியாது சாதன சதுஷ்டய சம்பத்திக்கும் ஞானத்துக்கும் சாதன சதுஷ்டய சம்பத்தி இருந்துட்டாலே ஞானம் வந்துடும் சொன்னால் என்னதுக்கு இதை சொல்லணும் ஏன்னா சாதன சதுஷ்டய சம்பத்தி இருந்தால் மாத்திரம் போறாது அதுக்கு பிறகு குரு உபசதனம் குருவுக்கு பக்கத்தில் போகிறது அப்புறம் வந்து பரிப்பிரஷ்னா பிரஷனம் கேட்கறது அதுக்கப்புறம் வந்து ஸ்ரவணம் பண்ணுறது இதெல்லாம் இருக்கே ஆகையினால சாதன சதுஷ்டய சம்பத்து இருந்தால் தான் ஸ்ரவணத்துக்கு யோக்கியத்தை வேதாந்த சாஸ்திர ஸ்ரவணத்துக்கு யோக்கியத்தை இல்லைன்னா வேதாந்த சாஸ்திரத்தை ஸ்ரவணம் பண்ணுறது முடியாது இதுதான் இந்த பாடலில் சொல்ல போகிறது படிச்சுட்டோமே சொல்ற உலகில் சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் இல்லை அப்படி படிக்கணும் உலகில் உலகில் இந்த உலகத்தில் சாதாரண விவேகிகள் வாழ்கின்ற உலகத்தில் அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் உலகிறது இப்போ வந்து மூடனெல்லாம் மனசுல வச்சுன்னு பேச்சில் அவங்களெல்லாம் கணக்குலேயே சேர்த்துறதில்லை அறிவாளிகள் மட்டுமே உலகமாக கருதப்படுவர் அறிவுருவாக செயல்படுகின்ற மக்களே உலகம் என்ற சொல்லால் அழைக்கப்படுவார்கள் மற்றவர்களெல்லாம் அந்த அடுத்த கூட்டம் இருக்கே விலங்குகள் கூட்டம் இருக்கே அதோடு சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள் தங்களுக்கு கொடுத்துருக்க ப்ராக்கிருத்த ஜனாக ப்ராகிருத்த ஜனாக சம்ஸ்கிருத ஜனாக சம்ஸ்காரத்தை அடைய விரும்புகிறவர்கள் சம்ஸ்கா சம்ஸ்கிருத ஜனமாக பண்படுகின்ற மக்கள் பண்பட்ட மக்கள் பண்பட விரும்புகின்ற மக்கள் அதனால் அந்த ஜனங்களைத்தான் லோகம்ங்கிற அர்த்தத்தில் குளிக்கப்படும் அதனால் உலகில் சாதனம் இன்றி சாதனமின்றி ஏதாவது எந்த காரியமாக இருந்தாலும் சரி சாதனம் இப்போ வந்து நம்ம படிக்கணும்னா என்ன அதுக்கெல்லாம் ஒரு சாதனம் நீங்கள் எழுதணும்னா பேணான்னு ஒரு சாதனம் தேவைப்படுது பேணா இல்லை என்றால் எழுத முடியாது பேணா இருந்தால் எழுதலாம் எனவே எழுதுவதற்கு பேணா காரணம் அவ்வளோதான் அப்போ இது இதுக்கு பேர் தான் அன்வயம் வெத்திரேகம்னு பேர் அன்வயம்னா என்ன இருந்தால் பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது அன்வயங்கிறது காரணமாக இருக்குது அன்வயங்கிறது தொடர்ந்து அது இருந்தால் தான் முடியும் இப்போ ஜாகிரத் சொப்ன சுஷுப்திங்கிறது வெத்திரேக்கம் ஆனால் சைத்தன்யங்கிறது ஆத்மாங்கிறது வந்து அன்வயம் இது இன்னொரு திருஷ்டான் தான் அண்ண அதாவது சைத்தன்ய சி சைதன்யம் இருந்தால் தான் ஜாகிரத் சொப்ன சுசுப்தி எல்லாம் நாம் வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியும் சைதன்யம் வந்து காலத்திரையே போய் வர்த்தத்தை ஆனால் ஜாக்ரத் சொப்ன சுசுப்திங்கிறது காலத்திரையே போத்தே ஜாகிரம் ஜாகிரத் சொப்ன சுசுப்தி மூணும் காலத்திரயத்துலேயும் இல்லை மாறிக்கொண்டிருக்கு வி விழிப்பு கனவு உறக்கம் என்பது மாறுகிறது ஆனால் நான் என்பது மாறாமல் இருக்கிறது எது மாறாமல் இருக்கோ அதுக்கு பேர் அன்வயம்னு பேர் எது மாறுறது இல்லையோ அதுக்கு வத்திரேக்கம்னு பேர் நிறைய யோசிக்கணும் அன்வய வத்திரேக்கம் அதனால் என்ன சொல்கிறார் சாதன சத்வே சாத்தியசத்துவம் சாதன அபாவே சாத்திய அபாவஹா திரும்ப வார்த்தை மாற்றி மாற்றி போட்ருக்கேன் சாதன சத்வே சாத்தியசத்துவம் சாதனம் இருந்தாதான் சாத்தியம் சாதனம் இல்லைன்னா சாத்தியம் கிடையாது ஆ சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை உலகத்தில் மக்கள்ல எழுத்தாணி மண்வெட்டி முதலிய சாதனங்கள் இல்லாமல் ஒன்றை எழுதுதல் மண்வெட்டுதல் முதலிய காரியங்களுள் ஒரு காரியத்தை சாதிப்பார் செய்து முடிக்க உலகில் இல்லை உலகின் கண் ஒருவரும் இல்லை அர்த்தம் என்ன ஆதலால் இது ஒரு நியாயம் லௌகிக்க நியாயம் இது முதல்ல சொல்ற வார்த்தை இருக்கே ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லைங்கிறது லௌகிக்க நியாயம் சர்வற்ற பசியத்து சர்வதா பஷியத்து சாதனம் வினா சாத்தியம் குற்றாபி சித்தியத்தேவா சாதனம் இல்லாமல் சாத்தியம் எங்கேயாவது ஒரு இடத்திலேயாவது அடையப்படுகிறதான்னு பாரப்பா கிடையாது सर्वत्र साध्य साध्य, साध्य आवश्यकं ாத்தையானி அமெகே அவமியத்தை என்ன சனனும் இல்லாமல் சாத்தியம் கிடையாது இது லௌகிக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் அது அவ்வளோதான் அப்புறம் ஆதலால் தனவே இந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறிவு இந்த நான்கும் இந்த நான்கும்னா இப்பொழுது சொல்லப்பட்ட முதல் பாடலிலிருந்து மூன்றாவது பாடல் வரை சொல்லப்பட்ட இந்த நான்கும் விவேகாதி சாதன சதுஷ்டயம் அடைந்தவர்க்கு நான்கும் அடைந்தவர்க்கு நரம் ஒரே சிஸ்வரம் நான்கும் அடைந்தவர்க்கு ஏதாவது கொஞ்சம் குறை குறைச்சலாக இருக்குது எனக்கு திதிக்ஷை மாத்திரம் சரி வராதுன்னா அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் வந்து என்ன வந்து ரிசர்வேஷன் ஆகிது இது இருந்தால் பரவாயில்லை அது இல்லாட்ட பரவாயில்லை கொஞ்சம் மார்க் குறைஞ்சா பரவாயில்லை கூடினா பரவாயில்லை அதெல்லாம் பற்றியெல்லாம் கிடையாது நான்கும் அடைந்தவர்க்கு நான்கும் பரிபூர்ணமாக இருக்கணும் அதனால தான் சம்ஸ்கிருதத்தில் சொன்னோம் சாதன சதுஷ்டய சம்பத்திகி சம்பத்திகின்னு நன்றாக அது அடையப்பட்டிருக்க வேண்டும் அதில் அறவுரையாக இருந்தால் அறவுரையாக தான் இருக்கும் மற்றதெல்லாம் ஆகினால் அது பூர்ணமாக இருக்கணும்னு அர்த்தம் அர்த்தம் பரிபூர்ணமாக இருக்கணும் அது மாதிரி தான் இங்கேயும் நான்குங்கிறது விவேகம் பூர்ணமாக இருக்கணும் வைராக்கியம் பூர்ணமாக இருக்கணும் சமாதி பூர்ணமாக இருக்கணும் அப்போ ஞானம் நன்றாக பயனை தரும் இல்லாட்டி என்னென்னா அது பாட்டு ஞானம் பாட்டு ஒரு பக்கம் உட்காந்துருக்கும் நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இருக்குது சர்க்கரை காஃபியில் அடியில் அப்படியே தங்கியிருக்கிற மாதிரி அது மாதிரி தான் இருக்கும் அது நான்கும் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும் இந்த நான்கையும் நன்றாக அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும் அறிவுனா ஞானம் உண்டாகும் பிரம்ம ஆன்ம ஐக்கிய ஜானம் பிரதிபந்தமின்றி உண்டாம் எழுதுற அப்ரதிபந்தகான சித்திய இந்த நாலு யாருக்கு இருக்கோ அவனுக்கு அப்ரதிபந்தகானம் சித்திய பிரதிபந்தகம்னா என்ன சம்சய விபர்ய ரஹிதமான ஜானம் உண்டாகும் இருந்து தெரியுது சிரவணத்திலையே பரிபூர்ணமாக வந்துடுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறாரு சம்சய விபரீதம் இல்லாமல் தெளிவாக புரியும் ஆக இதுக்கெல்லாம் ஒரு இது இருக்குது அது முடிஞ்சால் நாளைக்கு சொல்கிறேன் நான் இன்றைக்கி பார்க்க முடியலத அதாவது விவேகத்துக்கு ஹேத்து என்ன விவேகத்தோட ஸ்வரூபம் என்ன விவேகத்தோட காரியம் என்ன விவேகத்தோட அவதி என்ன இதெல்லாம் கொஞ்சம் சட்டலாக கொஞ்சம் சுருக்கி சொல்கிறாங்க அவங்க சொன்ன மாதிரியே இருக்கும் ஆஹ ஹேது ஸ்வரூப காரிய அவதின்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து பூர்ணமாக இருக்கிற விவேக வைராகியம் விவேக ஹேத்து விவேகஸ்வரூபம் விவேக காரியம் விவேக அவதி விராக ஸ்வரூபம் விராக ஹேத்து விராக ஸ்வரூபம் விராக காரியம் விராக அவதி சமாதிஷ்க சம்பத்தி ஹேத்து சமாதிஷ்க சம்பத்தி ஸ்வரூபம் சமாதிஷ்க சம்பத்தி காரியம் சமாதிஷக்க சம்பத்தி அவதி முமுக்ஷுத்வ ஹேத்து ஸ்வரூப காரிய அவதி அதான் இவர் சொல்றார் அவதி பரியந்தம் பெற்றோர்கே இந்த நான்கு சாதனங்களையும் அவதி பரியந்தம் பெற்றோர்க்கே இந்த ஹேது ஸ்வரூப காரிய அவதியை பற்றி வடிவேல் செட்டியாரோடைய வியாக்கியானத்தில் தெளிவா இருக்கு நிறைய எழுதியிருக்காரு பார்க்கிறேன் நான் இருக்கு இன்னைக்கு பார்க்க முடியல அதில் இருக்குது அதில் வந்து கைவல்ய நவநீத்த வச்சன வினாவிடை சிஷ்ய குரு கேட்குற மாதிரி குரு சொல்கிற மாதிரி எழுதியிருக்காரு நிறைய விஷயம் சொல்கிறார் இல்லை பிரதிபந்தமின்றி உண்டாகும் பிரதிபந்தம் இல்லாமல் கிடைக்கும் ஆதலால் இந்த லௌகிக நியாயத்தை அனுசரித்து இந்த நான்கும் இந்த நான்கு சாதனங்களையும் பரிபூர்ணமாக பெற்றவர்களுக்கே பிரதிபந்தம் இல்லாமல் அடைந்தவர்க்கு பிரதிபந்தம் இல்லாமல் ஞானம் உண்டாகும் ஒரு இடைஞ்சல் இருக்காது அவனுக்கு வந்து கிளாஸ் வந்து அப்படியே கஷ்டமாகவே இருக்காது சிரமமாகவே இருக்காது வேதாந்தம் கேட்குறது வந்து அவனுக்கு ஒரு ரு ஆனந்தமாக இருக்குமே தவிர அதில் இருக்காது அதான் விஷயம் நூத்தன விவேக்கி உள்ளம் நுழையாது நூத்தன விவேக்கியின் உள்ளமானது ஞான வழியில் செல்லாது நூத்தன விவேக்கின்னா என்ன அர்த்தம் ஏதோ நூத்தன விவேக்கின்னா மந்த ஜிக்யாசுன்னு அர்த்தம் மந்த ஜிக்யாசு நூத்தன விவேக்கி இப்போதான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க யோக்கியதையெல்லாம் இல்லை இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு லே லேசாக ஒரு கியூரியாசிட்டி இருக்குது அவனுக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாது அவனுக்கு வந்து நிறைய உலகத்தில் ஆசையெல்லாம் இருக்குது நூத்தன விவேகிங்கிறது தாத்யம் என்னென்னா அவனுக்கு வைராக்கியமெல்லாம் இல்லை நான்கும் என்ற என்னும் முற்றுமை அவைகளில் ஒன்றும் குறையினும் ஞானம் பலியாது என்பதை விளக்கி நின்றது சகவாசத்தால் வெகு காலம் தொடுத்தும் சாதனங்களை அனுஷ்டித்து வரா வராமையால் தீவிர வைராக்கியாதி சாதனங்களின்றி ஜன்மாந்தர புண்ணியத்தால் உண்டான மந்த ஜ ஜிசையினால் குருவைடைந்து ான கேட்கும் புதிய விவேகிக்கு இப்படி சொல்கிறார் தீவிர வைராக்கிய சாதனங்கள்லாம் இல்லை ஜென்மாந்திரத்தில் ஏதோ புண்ணியம் இருக்குது ஆனால் மந்த ஜிஜ்யாசை மந்த ஜிஜாசைன்னா தீவிரமான ஜிஜ்யாசைன்னு சொல்ல முடியாது ஒரு மந்த ஜிசை இருக்குது குருவை அடைந்து ஞானம் கேட்கும் புதிய விவேகிக்கு அவர் தயையினால் உபதேசிப்பினும் அவர் தயையோட கருணையோட உபதேசம் பண்ணினாலும் அவன் உள்ளமானது அவ்வுபதேச வழியில் சென்று பிரம்ம ஆத்மா ஐக்கிய ஜானத்தை பிரதிபந்தமன் பிரதிபந்தமின்றி அடையமாட்டாது என்பார் நூத்தன விவேக்கி உள்ளம் நுழையாது என்றார் நூத்தன விவேக்கிக்கு நுழையாது ஏதோ ஒரு ஒரு கியூரியாசிட்டியில் வந்த கோர்ஸ்னு ஒன்றே எல்லாம் வந்துவிடுறாங்களோ இல்லையா வந்தோடனே வந்துவிடுறாங்க வந்தவொடனே என்னென்னா தெரிஞ்சவனும் பார்க்குறாங்க ஆனால் இஷ்டமில்லை அவங்களுக்கு வைராக்கியம் போடலை இதில் ஒரு தீவிரமாக இது பண்ணணுங்கிறது இல்லை இல்லை ஏன்னா நூத்தன விவேக்கு உள்ளம் நுழையாது நுழையாது புகு புகாது சொன்னால் புரியாதுன்னு அர்த்தம் நுழையாதுன்னா நிஜமாக நுழையிறதா என்ன இப்போ நான் சொல்கிற போது எதாவது உள்ளே போயின்னு இருக்கு நுழையிறதுதான் என்ன புகுவது எல்லாம் வந்து வாச்சியார்த்தத்தை லட்சியார்த்தம் பண்ண புரிந்து கொள்ள முடியாது நுழையுமாகில் ஒருவேளை நுழையிறதுன்னு வச்சுப்போம் இல்லை இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை நல்லாவே புரிஞ்சுக்கிறார் அப்படின்னா அவர் இன்னும் அப்படி வைராக்கியம் இல்லை முதல்லலாம் அப்படிலாம் இல்லை ரொம்ப ஆசையோடு தான் இருந்தார் இன்னமும் இங்கே வந்த உடனே எல்லாம் மாறி போயிடுச்சுண்ணா எல்லாம் மாறி போயிடுச்சு இப்படிலாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு பேப்பர் படிக்கலைன்னா ஜீவனே போயிடும் இப்போ அப்படிலாம் இல்லை அதெல்லாம் இப்பெல்லாம் வந்து பேப்பரை பார்க்காட்டாலும் ஒன்றும் தோஷமே கிடையாது பார்க்காட்டில் பார்க்கவே வேண்டியதில்லை வேண்டவே வேண்டாம் தேவையே இல்லை உலகம் மற்ற பற்றிலாம் அவசியமே இல்லை நுழையும் மாகில் ஒருவேளை புரியறது எப்படின்னா நுழையுமாகில் பூத ஜன்மங்கள் கோடி புனிதனாம் புருஷனாமே அவன் பூத ஜென்மங்கள்னால் இந்த இடத்துல பூதகாலம் கடந்த காலம்னு அர்த்தம் பூத்த ஜென்மங்கள்னால் என்ன அர்த்தம் கடந்த ஜென்மங்கள்னு அர்த்தம் சம்ஸ்கிருதம் பூத்த காலா இல்லை பூத ஜென்மன்னா பூதமான ஜென்மம்னு எப்படி சொல்கிறது பூத ஜென்மங்கள்னால் பூத கடந்த ஜன்மங்கள் கீழ்ப்போன அனந்த ஜனனங்கள்னு எழுதுகிறார் ஒரே ஆசிரியர் கீழ்ப்போன அனந்த ஜனனங்கள் கீழே போன அனந்த ஜனனங்கள் பூத ஜன்மங்கள் கூடி கீழ்ப்போன அனந்த ஜன ஜனனங்களில் அது ஜன்மங்கள் ஜனனங்களில் புனிதனாம் புருஷனாமே நிஷ்காம கர்மங்களை அனுஷ்டித்து வந்ததால் அந்த கரண சுத்தியை உடையவனான புருஷனாகும் நிஷ்காம கர்மத்தை நன்றாக அனுஷ்டானம் பண்ணியிருக்கான் பல ஜென்மாவில் அதனுடைய அதனால் அந்தக்கரண சுத்தி அடைஞ்சிருக்கான் புனித நாம் என்ன அர்த்தம் அந்தக்கரண சுத்தியை அடைந்த மனிதனாமே சாதாரணமாக நூதன விவேகிக்கு புரியாது இந்த மந்த ஜிக்யாசை இருக்கிறவனுக்கு ஆனால் மந்த ஜித்யாசை இருக்கிறவனுக்கு புரியறது தீவிர ஜிக்யாசை ஆகிட்டுருக்கான்னு சொன்னால் ஏதோ அந்தக்கரண சுத்தி இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ அவர் கிளாஸ்லேயும் இந்த மாதிரிலாம் இருந்திருக்குன்னு தெரியுது யார் கிளாஸில் அவருடைய வகுப்புலேயும் இப்படிலாம் இருந்திருக்கு அனுபவத்தை தான் எழுதுவார் நூத்தன விவேக்கி உள்ள நொழியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயும் சம்ஸ்கிருத புத்தகத்தில் மாதிரி தெரியல இந்த மாதிரி வார்த்தையே எனக்கு தெரிஞ்சு ஆமாம் வந்து நம்ம பார்த்த புஸ்தகத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த நூத்தன விவேகிக்கு புரியும் புரியாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கீதையில் வந்து யோக பிரஷ்டனை பற்றி சொல்கிறது ஆறாவது அத்தியாயத்தில் வரப்போகிறது இருந்தாலும் இவரை சொன்ன மாதிரி இந்த வார்த்தை வந்து இப்போ வகுப்பில் வந்து மந்த மந்த ஜிக்னாசு மத்தியம ஜிக்யாசு தீவிர ஜிக்னாசு அப்படின்னு மூணாக பிரிக்கணும் அப்புறம் மந்த மந்த ஜிக்னாசு மத்தியம மத்தியம ஜிக்னியாசு மந்த மத்தியம ஜிக்னாசு இப்படிலாம் நிறைய சொல்கிறோம் இல்லையா என்னது ஹை லெவல் ஹை மிடில் ஹை லோ அது மாதிரி அது லோ லோன்னு மாற வேண்டிதான் இங்கேருந்தாங்க லோ லோ லோ என்னன்னா லோ லெவல் லோ லெவல் லோ லெவல் மூணு லோ போன இருக்கட்டும் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருஷனாம் இதனுடைய தாத்யம் என்னன்னா சாதன சதுஷ்டய சம்பத்தியினுடைய அவசியத்தை வலியுறுத்துதல் சாதன சதுஷ்டய சம்பத்தி மிக முக்கியம் என்பதை வலியுறுத்துவதே இந்த பாடலின் நோக்கமாகும் சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் ஒருவேளை இந்த நூதன விவேகி இருக்கானே விஷயத்துக்கு வருவோம் நூதன விவேகிக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆன உடனே அவன் சாதனை சதவீதத்தை டெவலப் பண்ணிவிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை கொஞ்சம் அப்படியே பூஜை ஜபம் தியானம் எல்லாம் பண்ணி டெவலப் பண்ணிவிட்டானே பிரச்சனை அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் இப்போ இந்த டியூப் லைட் இருக்குது டியூப் லைட்டோ பல்பு டியூப் லைட் வேண்டாம் பல்பே வச்சுக்கோம் ஏன்னா டியூப் லைட் ஆகிடுவோம் இந்த பல்பு இருக்குது இப்போ வந்து பல்புக்கு கனெக்ஷன் கொடுக்கணும்னு முதல்ல ரெண்டு விதமாக பண்ணலாம் அதாவது சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பல்பெல்லாம் மாட்டிவிட்டு அப்புறம் சுவிட்சை போட்டால் எறியும் இது வழக்கமான முறை சில சமயம் போ ஸ்விட்சை போட்டுட்டு பல்பையும் மாட்டலாம் சுவிட்சை போட்டுட்டு பல்பை மாட்டலாம் சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டும் பல்பு மாட்டலாம் எப்படி இருந்தாலும் எரிய போதும் இது பல்பை மாட்டிட்டு சுவிட்சி போடுறதுங்கிறது எப்படின்னா வேதாந்த கிளாஸுக்கு போய் சாதனத்து ஸ்டேஷன் பற்றி டெவலப் பண்ணுறது சும்மா நம்ம எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் அதுதானே நியாயம்னு சொல்லிவிட்டு கிடையாது எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் இல்லாட்டி போட்டே வச்சுருக்கிறது அதை வச்சு போட்ட உடனே டக்குன்னு இதாகிடுறது தத்துவ மசின உடனே அகம்பர மாசமி மாதிரி இது பல்பெல்லாம் மாட்டி அப்புனா சுட்சச்ச படம் திருஷ்டாந்தத்தை புரிஞ்சுங்கோ அளவாக அதனால ஏன்னா இது உள்ட்டாக இருக்குது நான் சொல்கிறது எது நியாயமோ அது இங்கே நியாயம் இல்லை ஆ திருஷ்டாந்தத்தை ஜாக்கிரதையாக புரிஞ்சுங்க அவ்வளோதான் விஷயம் மாதிரி சாதன சதுஷ்டய சம்பத்தி பூர்ணமாக இருந்து குருக்கிட்ட போனால் அசையவே மாட்டார் அப்படியே உட்காந்து எத்தனை கிளாஸ் எடுங்கோ காலம்பரத்துலேருந்து பத்து கிளாஸ் எடுத்தாலும் சரி வேதாந்தம் கேட்க தயார் அப்படின்னு நீங்கள் வந்து போர் அடிக்காமல் கொஞ்சம் எடுங்க அவ்வளோதான் தூங்குற மாதிரி விட்டுவிடாங்க கொஞ்சம் நான் வந்து எடு கேட்க அப்புறம் வந்து இன்னும் சில பேர் என்னென்னா வந்துவிட்டோம் இனிமேல் நான் அதில் தான் கவனம் செலுத்துறேன் கொஞ்சம் ஜபம் தியானம்லாம் பண்ணால் தான் இது புரியுங்கிறது புரிஞ்சுருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் பண்ணிக்கிட்டு எப்படியோ சமாளித்து வேதாந்தத்தை படிச்சு விட்றார் எப்படியோ இந்த பாடலுடைய தாத்பரியப்படி நூத்தன விவேகிக்கு புரியாது புரிஞ்சுது அப்படின்னா ஏதோ ரொம்ப புண்ணியம் இருக்குப்பா முதல்ல வைராக்கியம் இல்லாத உள்ள நுழைஞ்ச ஆள் எனக்கு தெரியும் அவன் வரைக்கும் வைராக்கியம் இல்லாமல் இருந்த ஆள் இங்கே வந்ததுக்கு பிறகு வைராக்கியம் வந்திருக்குன்னு சொன்னால் ஏதோ போன ஜென்மாவில் ஏதோ பண்ணியிருக்கான் இல்லாட்டி இவ்வளவு சீக்கிரம் வந்துவிடாது இந்த வைராக்கியம் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி சொல்கிறார் அவர் அவ்வளோதான் சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில்லை ஆதலால் இந்த நான்கு அடைந்தவர்க்கு அறிவுண்டாகும் நூத்தன விவேக்கி உள்ளம் நுழையாது நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருஷனாமே நூத்தனங்கிறதுக்கு புதியன்னு அர்த்தம் அவ்வளோ அப்போ தான் அவனுக்கு ஏதோ கொஞ்சம் விவேகம் வந்திருக்கு ஒன்றும் விவேகம் உறுதியான அர்த்தம் இப்போ நுழையும் ஆகில்னா அந்த விவேகத்துக்கு காரணம் போன ஜென்மாவனுடைய புண்ணியங்கள்னு அர்த்தம் பல ஜென்மாவனுடைய புண்ணியம்னு அர்த்தம் இதுக்கு இன்னொரு பாட்டு சொல்கிறார் நல்ல பாட்டு இருக்குது மேலாம் சாதன சதுஷ்ட சாதனங்கள் மேவி நிறைந்த பேருக்கு உரைக்கின் மேலாம் அது நாமென திடமாய் விளங்கும் அவை இல்லாதவர்க்கு மேலாம் பரவன் மான் மழுவாய் விளங்கி உரைத்தும் விளங்காது மேலாம் சாதனங்கள் வர மேவ வேண்டும் சாது சங்கம் என்று வாசிஷ்டம் கூறுகிறது நல்ல பாட்டு மேலாம் சாதன மேலாம் சதுஷ்ட சாதனங்கள் மேவி நிறைந்த பேருக்கு உரைக்கின் மேலாம் அது நாம் என திடமாய் விளங்கும் அது நாம்ங்கிறது திடமாய் விளங்கும் அவை இல்லாதவர்க்கு சாதன சதுஷ்டம் இல்லாதவர்க்கு மேலாம் பரமன் அந்த கடவுள் மான் மழுவாய் மான் வச்சிருக்கார் மழுவச்சிருக்கார் மழுவாய் விளங்கி உரைத்தும் விளங்காது ரூபமாக சொன்னாலும் விளங்காது மேலாம் சாதனங்கள் வர அப்படின்னா மேலாம் சாதனங்கள் வர்றதுக்கு என்ன பண்ணுனா மேவ வேண்டும் சாது சங்கம் சாதுக்களுடைய சங்கத்தில் இருக்கணும் அப்போ தான் இது வரும் தியக்குரு போகத்தாசை தீர்ந்து புந்தி தெளிந்த உனைப்போல்வார்க்கே திகழத் தோன்றும் அப்படிங்கிறாங்க தியக்குரு போகத்து ஆசை தீர்ந்து புந்தி தெளிந்த உனைப்போல்வார்க்கே திகழத் தோன்றும் அப்படின்னு யாரையோ பார்த்து சொல்கிறார் நச்சிக்கேசை பார்த்து யமுதுரமராஜா சொல்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க உன்ன மாதிரி இருக்கிற ஆளுக்கு தான் இதெல்லாம் விளங்கும்னு அர்த்தம் இது போன்று மற்றும் வருவனவற்றார் காண்கள் முடிச்சுவிட்டார் இதெல்லாம் நிறைய புத்தகம் இருக்குது எடுத்து படிச்சுங்க அர்த்தம் அடுத்த பாடலுக்கு போகலாம் இப்போது அதிகாரித்வம் முடியப்படுது அதிகா இந்த இந்த இந்த பாடலுடைய தாற்பயம் என்னென்னா சாதன சதுஷ்டய சம்பத்தேகே அத்தியாவசிய மிக மிக முக்கியம் சாதன சதுஷ்டய சம்பத்தேகே அத்தியாவசிய கதா அத்தியாவசிய கதா என்னென்ன மிக மிக அவசியம் அதை நிறு அதை சொல்றதுக்காக இந்த இது சொல்லப்பட்டிருக்கு விதிமுகத்தாலும் எதிர்மறை முகத்தாலும் உணர்த்துகின்றார் இந்த சாதனங்கள் இருந்தால் தான் ஞானம் ஏற்படும் இது இல்லைன்னா ஞானம் ஏற்படாதுங்கிறத விதிமுகமாகவும் நிஷேத முகமாகவும் சொல்கிறாராம் விதிமுகம் நிஷேத முகம் விதிமுகம்னா என்ன சாதன சதுஷ்டய சம்பத்தி சத்துவே ஞான ஞான பிராப்தி ஞான சித்திஹி சாதன சதுஷ்டய சம்பத்தி அபாவே ஞான அசித்திஹி அஜான சித்தின்னு பொழுது ஞான அசித்திஹி அஜானம் தான் ஏற்கனவே இருக்கு என்ன சித்தி ஆகுது ஞான அசித்திஹி அப்படின்னு நிஷேத முகமாகவும் வனதிகாரியானோன் இந்திரியங்களாலும் புவன தெய்வங்களாலும் பூத பௌத்திகங்களாலும் தவன மூன்றடைந்து வெயில் சகித்திடாப்புழுப்போல் வெம்பி பவமரு ஞானதீர்த்தம் படிந்திடப்பதறினானே இவன் அதிகாரியானோன் இப்ப என்ன சொல்ல போறார்னா இவன் வந்து ஞானத்தை அடைவதற்கு விரும்பிய விதத்தை சொல்லுகிறார் எதனால ஞானத்தை அடைய விரும்பினான் இந்த அதிகாரியானவன் ஞானமடைந்திட முயற்சியை மேற்கொண்டான் அந்த அந்த பகுதி இப்போ குரு உபசந்தனம் நடக்க போகிறது குருக்கிட்ட போக போகிறான் அதுக்கு முன்னாடி என்னென்னா இவனுக்கு வந்து அதி தீவிரமாக ஞான வேட்கை உண்டாயிற்று மெய்ப்பொருளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் உண்டாயிற்று தத் விஜானார்த்தம் ச குருமே அபிகச்சே அந்த குருவை நாடித்தான் போகணும்னு சொல்லப்பட்டது மாதிரி முண்டகோபு நிஷத்தில் இவன் பிரயத்தனம் பண்ணுறான் அதை இங்க காட்டி சொல்ற தீவிரமான வைராகியாதி சாதன அனந்தரம் அதிகாரியின் செய்கையை கூறுகின்றார் சரி சாதன சதுஷ்டி பூர்ணமாக வந்தாச்சு என்ன பண்றது அடையறதுக்கு பிரயத்தனம் பண்ணு அர்த்தம் அதாவது ஞானாய பிரயத்ன கர்த்தவியா ஞானத்துக்காக பிரயத்தனம் பண்ணணும் முதல்ல சாதன சதுஷ்டய சம்பத்தி சித்தியர்த்தம் பிரயத்ன கர்த்தவியா சாதன சதுஷ்டய சம்பத்தி உண்டாகிறத்துக்கு முயற்சி பண்ணணும் அப்புறம் சாதன சதுஷ்டய சம்பத்தி உண்டான பிறகு எதற்கு முயற்சி பண்ணணும்னா ஞானத்தை பெறுவதற்கு நல்ல குருவை தேடி அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதுதான் இதற்கு குறிக்கிறது அதனால தானே சன்னியாசிகளுக்கு எத் பேர் எத்தனவான் யத்திகி பிரயத்தனம் பண்ணி தான் மேலான பிரம்மண அடையறத்துக்கு பிரயத்தனம் பண்ணியிருக்கிற பிரயத்தனம் பண்ணுகிறவன் பிரயத்னம் பண்ணியவன் ரெண்டு அர்த்தம் இருக்குது இந்த எத்தி சப்தத்துக்கு அதுக்காக நம்மளை மாதிரி இதுக்கெல்லாம் பிரயத்தனமெல்லாம் தனம் தானியம் பசு பகு புத்திரத்துக்கு பிரயத்தனம் பண்ணிகிட்டு இருக்கோம் அவர் இந்த அனித்தியமான விஷயத்துக்கெல்லாம் அவங்கெல்லாம் பிரயத்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க நித்தியமான வஸ்துவை புரிஞ்சிக்கிறதுக்காக இவர் பிரயத்தனம் பண்ணிகிட்டு இருக்கார் அல்ல இவங்க பிரயத்தனம் அனித்ய விஷய பிரயத்தனம் அனித்திய பலம் அவர் நித்திய விஷய பிரயத்னா நித்தியபலப்பிரத நித்யஃபல நித்தியபலத்தை அடையக்கூடியவர் நித்தியபலப்பிராபகா சொல்லலாம் இவன் அதிகாரியானோன் இது ரொம்ப முக்கியம் இவனே அதிகாரியானோன் சாதனச்சதுஷ்டய சம்பத்தி உடையவனே அதிகாரி இது ரொம்ப முக்கியம் இந்த இவன் அதிகாரியானோங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுகிறது ஏன்னா பிரம்மசூத்திரத்தை மனசில் வச்சுன்னு சொல்லப்பட்ட வாக்கியம் அத அதாத்தோ பிரம்மஜிக்யாசா அப்படின்னு இருக்குது எங்கள் பிரம்மசூத்திரத்தில் அதனா பிறகுன்னு அர்த்தம் அத்தஹான்னு சொன்னால் அர்த்தம் பிறகு ஆகையினால் பிறகுன்னு ஒரு பதம் ஆகையினால் பிரம்ம பிரம்மத்தை ஜிக்னாசா விசாரிக்க வேண்டும் பிறகு ஆகையினால் பிரம்மத்தை விசாரிக்க வேண்டும் இதுதான் முதல் சூத்திரத்துக்கு அர்த்தம் பிறகு ஆகையினால் பிரம்மத்தை விசாரிக்க வேண்டும் இப்போ பிறகுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் அது வந்து புஸ்தகம் பேஜ் பேஜாக அழிஞ்சிட்டே போகிறாங்க அப்புறம் ஆகையினால் பிறகுங்கிறதுக்கு வந்து சாதன சதுஷ்டய சம்பத்தியை பிறகு கர்மத்திற்கு தேவை இல்லாததினால் பிரம்மத்தை விசாரிக்க வேண்டும் அவ்வளோதான் சாதன சதுஷ்டய சம்பத்தி அடைந்த பிறகு கர்மத்தினால் முக்தி இல்லை என்பது நிச்சயமாக தெரிந்த காரணத்தினால் பிரம்மத்தை விசாரிக்க வேண்டும் பிரம்மத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அது அந்த கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு இந்த சூத்திரத்துக்கு இதுதான் அர்த்தம்னு சொல்றதுக்கு நிறைய ஸ்ருதி யுக்தி அனுபவ பிரமாணங்களை காட்ட வேண்டியிருக்கு அந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் சொல்கிறது இல்லாட்டி சும்மா காமா சோமான்னு எப்படி சொல்ல முடியும் அது மாதிரி இவன் இவன் அதிகாரி ஆனோன்னு சொல்கிறதுக்காக வேண்டி என்ன சொல்கிறாருன்னா அதே அர்த்தத்தை சொல்கிறார் ஏன்னா பிறகுங்கிறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வேத செய்த பிறகுன்னா வேத செய்த பிறகுங்கிற அர்த்தம் இங்கே வராது வேத செய்த பிறகுங்கிறது இங்கே அர்த்தம் வராது பிராமணனாக பிறக்க வேண்டும் அப்புறம் வேதம் படிக்க வேண்டும் வேதம் படித்து வேதத்தினுடைய பூர்வ பாகத்தை விசாரம் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு உத்தரபாகத்தை விசாரம் செய்ய வேண்டும் அப்படின்லாம் அர்த்தம் சொல்கிறாங்க அவளாளுக்கு அப்போ இந்த பிறகுங்கிற ஒரு வார்த்தை அசங்கிற சப்தமானது என்னெல்லாம் அர்த்தம் கொடுக்கும்னு சொல்லி ஒரு சொல்ல சொல்ல நீ பிராமணனாக பிறந்த பிறகு அப்புறம் வந்து உன்னுடைய சத்கர்மங்களை அனுஷ்டானம் செய்த பிறகு வேதத்தினுடைய பூர்வ பாகத்தை செய்த பிறகு வேதத்தை அத்தியனம் செய்த பிறகு இப்படிலாம் ஒரு ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க ஆனால் அந்த அர்த்தம் எதுவுமே சரி கிடையாதுன்னு சங்கராச்சாரியார் நிரூபணம் பண்ணுறார் பிராமணனாக புறக்கணும்னா அவன் அது மாத்திரம் இல்லை கிரகஸ்தாசிரமம் அனந்தரம்னா போரா கிரகஸ்தாசிரமம் முன்னாடி செத்துவிடம் பண்ணுறது அதில் கிரகஸ்தாசிரம அனந்தரம் கிரகஸ்தாசிரமத்துக்கு போய் நல்லா எல்லாம் குடும்பத்தில் எல்லாம் நல்லா உழன்று அதற்கு பிறகு அடிபட்டு அதற்கு பிறகு இங்க என்ன சக்தி இருக்கு விசாரணம் பண்றதுக்கு என்னால் அதற்கு பிறகு அப்படின்னு சொல்லி பிராமணாதி வருணம் பிரம்மாதி பிரம்மச்சரியாதி ஆசிரமங்களுக்குள்ளே இந்த வருணத்தன் இந்த ஆசிரமத்தன் இந்த நூலுக்கு அதிகாரி என்னும் நியமம் இன்று அது கிடையாது எவ்வருணத்தாயின் எவ்வருணத்தனாயினும் எந்த வருணத்தில் பிறந்தவனாயினும் எவ்வாஸ்ரமி ஆயினும் எந்த ஆசிரமத்தைச் சேர்ந்தவன் ஆயினும் விவேகாதி சாதன சம்பன்னே அதிகாரியாம் என்பது தோன்ற இவன் அதிகாரியானோன் என்றார் இது இந்த நூலின் அந்தத்தில் விரித்து உரைக்கப்படும் விரித்து உரைக்கப்படும் கடைசியில் சொல்ல போகிறேங்கிறார் தாத்பரியம் என்ன விஷயம் புரிஞ்சதுன்னா சாதன சதுஷ்டய சம்பத்தி உடையவன்தான் வேதாந்த விசாரத்துக்கு அதிகாரிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த ஜாத்தியில் பிறந்திருக்கணும்னோ இவன் இந்த ஆசிரமத்தில் இருக்கணும் சன்னியாசி தான் பிரம்ம விசாரம் பண்ணணும் அப்படி கிடையாது சன்னியாசி பண்ணுறது ஐடியா பொருத்தமானது சன்னியாசி தான் பண்ணணும் பிராமணந்தான் பண்ணணும் வேதம் படித்தவன்தான் பண்ணணும் கல்யாணம் ஆனவன்தான் பண்ணணும் இப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது சாதன சதுஷ்டை சம்பத்தி இருந்தால் நீ எந்த வயசாக இருந்தாலும் பண்ணலாம்னு அர்த்தம் இப்போ இது ரொம்ப முக்கியம் இந்த பலம் இவன் அதிகாரியானோன் இப்போ அதசப்தத்துக்கு என்ன ஆனந்தரியார்த்தம்னு சொல்லுவோம் ஆனந்தரியார்த்தம் முதல்ல ஆனந்தரியார்த்தத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறான் அது அதோடய விசேஷம் அதங்கிறதுக்கு பிறகுங்கிற அர்த்தம் வச்சுக்கலாமா வேண்டாமான்னா வேண்டாம் பிறகுங்கிற அர்த்தம் என்னதுக்கு இங்கே அதுக்கு வெள்ள என்னென்னா அர்த்தம் அத அதப்தத்துக்கு என்ன அர்த்தம் எடுத்துக்கிறதே ஃபஸ்ட்டு ஆரம்பம் சரி பப்புறம் ஆனந்தரியார்த்த நிர்ணயம் முதல்ல ஆனந்தரியங்கிற அர்த்தத்தை நிர்ணயம் பண்ணுறதுக்கே படாதபாடு உடம்பெண்ட்ருக்கு அப்புறம் அந்த ஆனந்தரியார்த்தத்தில் என்ன ஆனந்தரியம் அப்படிங்கிறது ஆனந்தரியம்னா புரியுறது அனந்தரம் என்ன ஆனந்தரியதுக்கு அடுத்த விசாரம் ஃபஸ்ட்டு டிஸ்கஷன் என்னன்னா அத சப்தார்த்தா அத சப்தார்த்தா வந்து மங்களார்த்தாவா ஆனந்தரியார்த்தாவா ஆனந்தரியார்த்தந்தான் ஆனந்தரியார்த்தத்தில் மங்களார்த்தம் அடங்கியிருக்கு மங்களார்த்தத்தில் ஆனந்தரிய அர்த்தம் இல்லை அப்படிலாம் சொல்லி புரியுறதோ மங்களார்த்தத்தில் ஆனந்தரிய அர்த்தம் இல்லைன்னு சொல்லி அப்புறம் ஆனந்தரிய அர்த்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அப்புறம் ஆனந்தரிய எதுக்கு ஆனந்தரியம்னு அப்புறம் நிர்ணயம் பண்ணுறாங்க எல்லாம் வந்து அதுக்கு அதுக்கு சொல்கிறேன் ஏன்னா ஒரு சப்த இதுக்கெல்லாம் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா சொற்கள் எவ்வளவு முக்கியம்னு புரியணும் எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் தெரியுது சும்மா எனக்கு இப்படி தோன்றுறது ஏன் ஒரு அர்த்தம் நான் அப்படி தான் சொல்வேன் அப்படின்னு சொல்லிவிடாது நியாயமாக இருக்கணும் அந்த வார்த்தை ஸ்ருதி யுக்தி அனுபவத்துக்கு ஒத்து இருக்கணும் சும்மா கண்டதெல்லாம் சொல்லலாமா பதத்துக்கு நம்ம என்ன லோக்கல் மேகசின நடத்துகிறோம் அப்படி இல்லையே எல்லாம் சாஸ்திர விஷயங்கள் இல்லையா வந்து இந்த பொலிட்டீஷியன் பேசுகிறது அவனுக்கே புரியாது அவர் அது இப்படி அது பேசி பேசி அவங்களுக்குலாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரில எதைக்கேட்டான சரியான வழியில் சொல்கிறது இல்லை அது இப்படி மாற்றி சொல்கிறது அப்படி மாற்றி சொல்கிறது அது பேசுகிற அந்த வார்த்தைகள்லேயே வந்து அதுக்கு எதாவது வேறு அதை அவங்க ஒரு அவன் ஜேர்னலிஸ்ட்டுக்கும் இந்த பொலிட்டீஷியனுக்கும் சரியான இவனும் விடமாட்டான் தொழில் சென்றே இருப்பான் கேள்வி கேட்பான் அவனும் என்ன பண்ணுவான் அது வேறு விதமாகவே பதில் சொல்லுவான் அது வந்து இத்தனாம் தேதி அதை பற்றி முடிவு செய்யலாம் என்று நினைத்திருக்கிறோம் அப்படியுமா நான் அதை இவன் எழுதி உட்காண்டிருப்பான் இவங்களும் உட்காந்து பரபரப்பாக அதை படிச்சுட்டு இருப்பான் அவன் சொல் கேள்வியும் வித்தியாசமானது அவன் அதுக்கு சொல்கிற பதிலும் நான் அதை என்னை மாட்டிக்காமல் பேசுகிறதுன்னு ஒன்று இருக்கோ இல்லை அது என்ன இதுதான் அவங்க வேலை டிப்ளமேட்டிக் இல்லை புத்தியை வந்து கெடுத்துக்கிறதுன்னு அர்த்தம் அது அப்படியே கெடுத்து கெடுத்து பேசி எதை சொன்னாலும் சரியாகவே சொல்லத் தெரியாது நினைச்சிடல அப்படியே போய்டும் அதுக்கு ரொம்ப புத்தி வேணுமே கேட்கல அப்படி டிப்ளமேட்டிக்காக சொல்கிறதுக்கு ரொம்ப புத்தி வேணுமே அந்த புத்தி நமக்கு வேணுமெனா என்ன அப்படி சொல்கிறது அது நினச்சிட்டு இருக்கோம் அப்படி சொல்கிறது எப்படி சொன்னாலும் அதை சமாளிக்கணும் பொய் சொல்லக்கூடாதுங்கிறது வேறு விஷயம் அதுக்காக வேண்டி உண்மையை வந்து மறைச்சு பேசுறதுங்கிறது வேறு விஷயம் பொய் சொல்லக்கூடாது அது பொய் சொல்லாமல் அழகா அது ச நாசுக்காக சொல்லலாம் அது வேறு விஷயம் இப்போ வந்து எதாவது கேட்டால் வந்து வேறு விதமாக பதிலெலாம் சொல்லலாம் அது இடத்த பொறுத்திருக்கு அந்த கான்டெக்ட்டை பொறுத்து தான் சொல்ல முடியாது ஏன்னா இங்கே சாஸ்திர விஷயங்கள் எல்லாம் அப்படிலாம் நம்ம இந்த இதெல்லாம் கொண்டு வர முடியாது இதெல்லாம் சொல்கிறதா இருந்தால் தெளிவாக சொல்லி அதுக்கு யுக்தியை சொல்லி ஆகணும் அனுபவத்தை அப்புறம் அடுத்தது என்ன இவன் அதிகாரியானோன் அடுத்தது என்னாச்சுன்னா இந்திரியங்களாலும் புவன தெய்வங்களாலும் பூத பௌதிகங்களாலும் தவனம் மூன்றடைந்து இந்திரியங்களாலுங்கிறது தவனம்ங்கிறது இங்கே இருக்குது தவனம்னா தப்பனம் சம்ஸ்கிருதத்தில் தப்பனம் தப்பனம்னா என்ன தாபகா தாபகனா தபதி தப்பு தப்புனா என்னப்பா தப்பு தப்பு அப்படின்னு சொன்னால் தப்புங்கிறது தப்பு இல்லை நம்ம தமிழ் தப்பு இல்லை தப்புனால் தப்பத்தி தாப்பயத்தி அதெல்லாம் வந்து என்ன என்ன சொல்கிறது அது இங்கிலீஷில் என்ன போட்டிருக்க தெரியல தப்பத்தி டு ஹீட் அப்படின்னு போட்டிருப்பான் வேறு ஏதாவது போட்டிருப்பான் இல்லை கொதிக்கிறது சுடுவது அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல தப்பனும் மூன்று மூன்று தாபத் தபனம் மூன்று அடைந்துனா தாபத்திரய பிராபனானந்தரம் தாபத்ரயம்னு அர்த்தம் தாப்பத்திரயம்ங்கிறது என்ன ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீகம் அந்த இந்திரியங்களாலும் அப்படிங்கிறது வந்து ஆத்தியாத்மிக தாபகா எல்லாம் திரும்ப திரும்ப இட்லியை கொண்டா சட்னியை கொண்டா கண்டு இருக்குது நாக்கு மூக்கு எல்லாம் எல்லாம் ஒன்று ஒன்றும் கேட்டுகிட்டே இருக்குது அதை சாப்பிடும் போல் இருக்கு இந்த சாப்பிடும் போல் இட்லி போட்டால் இன்னும் நல்லா இருக்கேப்பா ஆனந்தமாக இருக்குது சாப்பிட்லாம் தான் தோன்றுறது உங்களுக்கு இல்லை எனக்கு சொல்கிறேன் அது அப்போ தாபா அது இந்த நாக்கு வந்து அதை கேட்குறது காது கேட்குறது மூக்கு கேட்கறது தாபத்திரயம் தாபத்திரயம் என்னது இந்திரியங்களால் அடையிறது ஆத்தியாத்மிகம் அப்புறம் புவன தெய்வங்களாலும் போராத்துக்கு நமக்கே புத்தி சரியாக போக மாட்டேங்குது இந்திரன் வேறு இடைஞ்சல் பண்ணுறானா இந்திரனும் அவங்கள்லாம் தேவர்கள்லாம் வந்து என்னமோ அவங்க லோகத்தை நம்ம பிடிச்சிட போகிறோம் சொல்லி அதனால் தேவர்களெல்லாம் வந்து புவன தெய்வங்கள்னு சொன்னால் ஆதி தெய்வீக்கம் புவன தெய்வங்களாலும் நம்ம இப்படி இந்திரன்னா டைரெக்டாக இந்திரன் அர்த்தம் இல்லை இந்த இயற்கையினால் உண்டாகிற உபாதைகள் ரொம்ப மழை பெய்கிறது ரொம்ப புயல் அடிக்கிறது இது மாதிரி அடைஞ்சிடலாம் என்ன பண்ணுறது தெரியல எங்கே ஒதுங்கிறது தெரியல பூத பௌத்திகங்களாலும் எல்லாம் பெரும்பாலும் காட்டுக்குள்ளே சுற்றுற மாதிரியே தான் அர்த்தம் பண்ணின்னு சொல்கிறாங்க அவங்களாம் அப்பெல்லாம் ஜாஸ்தி மிருகங்கள்லாம் இருந்தது காட்டு அப்போ இந்த புரி கரடி சிங்கம் பாம்பு தேள் பூரா இதனால் உண்டாகக்கூடிய துக்கம் எங்கேயா படுத்துட்டு இருப்போம் மேலே ஊரின்னு போகும் இல்லாட்டி லேசாக ஒரு கடி அடிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து தேள் கடித்ததுன்னா அதுவே படிக்க முடியாமல் பண்ணிடும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து படிக்க முடியாமல் நம்ம அர்த்தத்தில் சொல்லணும் உலகத்தில் வந்து ஒரு இந்த இந்த மிருகங்களுடைய தொந்தரவு இருக்குது ஜனங்கள் குறைவாக இருந்திருக்காங்க நிறைய இதெல்லாம் இருந்திருக்கு அதனுடைய தொந்தரவு வேறு ரூபத்தில் இருக்குது பல ரூபத்திலலாம் இருக்குது இல்லை பூத பௌத்திகங்களாலும் பிறரால் நமக்கு வரக்கூடிய துன்பமும் பூத பௌத்திகத்திலாம் செய்வோம் ஆதி பௌத்திக துக்கம் ஆக நம்முடைய சரீரத்திலேருந்தே உண்டாகிறது நம்முடைய சைக்கலாஜிக்கல் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ங்கிறத விட்டுடுவோம் நம்முடைய இந்திரியங்களாலும் உண்டாருது சரீரத்தினால உண்டாருது முழங்கால் வலி முதுகு வலி தலைவலி கால் வலி இதெல்லாம் வந்து ஆத்தியாத்மிக துக்கம் அப்புறம் வந்து ஆதி பௌத்திக துக்கம் இயற்கையினுடைய சீற்றத்தால் உண்டாகின்ற துன்பம் மற்ற பிற உயிர்களால் நமக்கு உண்டாகும் துன்பம் அவங்க காரணமாக இருக்காங்க நம்ம முழங்காலே நம்ம துன்பத்துக்கு காரணமாக இருக்கிறது ஒன்று இன்னொருத்தருடைய காலு நம்ம கால மேலே வச்சிருந்தா அப்போ வந்து என்னென்ன ஆதி பௌத்திகம் தயான சுவாமி எப்போ ஒரு சொன்னார் ஃப்ளைட்டில் ஒரு ஆள் வந்து சரியான குண்டான் சுவாமிஜி பக்கத்தில் உட்காந்துருந்தாரான் சுவாமிஜி வந்து தொடையை போட்டு அமுத்தின்ட்டு இருந்தாரான் சுவாமிஜி ஒன்றும் பண்ணவே முடியல இப்படியே போட்டு அமுத்தி வச்சுருக்கார் அப்புறம் அவரது அமுத்தின்ட்டே பேசுகிறாரான் அவர் பேசுகிறாராம் சுவாமிஜி எங்கே இருக்கேன் அவர் சொன்னார் அவர் ஏதோ பேச்சு வந்து கிடைச்சது எங்கே என்ன தயானு சுவாமிஜை பார்க்க போயின்னு இருக்கேன் அப்படின்னாரு சுவாமி தயானந்த பார்க்குறது பண்ண பார்த்துருக்கீங்களா முன்னாடினு கேட்டாராம் சுவாமி பார்த்தது இல்லைன்னு ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு சுவாமிஜி ரொம்ப நேரம் கழித்து சொன்னாரா நீங்கள் உங்கள் தொடை யார் மேல அமுத்தின்னு இருக்கோ அவர்தான் தயானந்தான் போட்டு அமுத்து அமைத்தி நேரம் இருக்காங்க அப்புறம் தாங்க முடியல பாவம் அவருக்கும் வழி தாங்க முடியல அதுக்கப்புறம் சொன்னார் நம்ம கால் இன்னொருத்தர் இன்னொருத்தர் கால் நம்ம கால் பேரில் இருக்கிற போது அது ஆதி நம்ம காலில் இருக்கிற வலி ஆத்தியாத்மிக துக்கம் இன்னொருத்தர் கால நம்ம கால் மேலே போட்டு மிதித்த பஸ்ல எல்லாம் போகிறச்சேன் இவங்க கால அவங்க கால நல்ல பூட்ஸு காலில் ஒருத்தர் மிதிச்சான்னு வச்சுங்களேன் இவன் செருப்புக்கு தான் கால் போட்டிருக்கான் அவன் பூட்ஸு காலில் மிதிச்சான்னா என்னென்ன ஆதி பௌத்திக துக்கம் புரியுறதுக்கா பூத்த பௌத்திகங்களாலும் தவணம் மூன்றடைந்து தாபத்திரயம் மூன்று தாபத்திரயங்களையும் அடைந்து மூன்று தாபத்திரயம் இல்லை தாபத்திரயம் மூன்றையும் திரும்ப வருது அடைந்து சொல்லணும் என்ன தமிழ் எப்படி சொல்லுவாங்க மூன்று தாபத்திரயம் மூன்று தாபத்திரையம்னு சொல்லுவாங்க தாபத்திரயா அக்னி சந்தப்த சமாஹ்லாதன சந்திரிகாஜ் நமஹா தாபத்திரய அக்னி சந்தப்த சமயக்கு ஆஹ்லாதன சந்திரிகாஜ் நமகா லலிதாசாஸ்திராமத்தில் இருக்குது இல்லை இது மூன்று இதுக்கு தான் நம்ம சாந்தி ஹி சாந்தி ஹி சாந்திகின்னு மூணுதுன்னு சொல்லியிருக்கோம் மூன்று அடைந்து இதனால் என்ன ஆச்சுன்னா இப்போ தாபத்திரய மூணு என்னது வெயில் சரியான வெயில் ராஜஸ்தான் வெயில் நம்ம ஊரில் இருக்கிற ராஜஸ்தான் வெயில் அதனால் வந்து எனதுக்கு அரேபியாலான்னு சொல்லுவானே அதனால் இந்த ராஜஸ்தான் வெயில் ஐம்பத்தி ரெண்டு செல்சியஸ் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு தாங்க முடியல துன்பம் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப புடம் போட்டு எடுக்கிறார் பிரம்மாஜி அதனால் தப்பனம் வெயில் சகித்துடா புழு வெம்பி புழு வந்து வெயில் தாங்கவே முடியாது அது வெம்பும் அது மாதிரி வெயில் சகித்திடா புழுப்போல் வெம்பி வெம்பின்னா துக்கப்பட்டுன்னு அர்த்தம் துன்பப்பட்டு அதுக்குதான் என்ன சொன்னான்னா இவன் வந்து ரொம்ப தீவிர முமூக்ஷம் வெயில் சகித்திடா புழுப்போல் அவர் உரையாசார் வெயில் சகித்திடக்கூடிய எரும மாடு விளக்கத்துக்கு எடுக்கணும் வெயில் சகிக்கிற எரும மாடு பறவை நீர் குஞ்சு இதெல்லாம் வந்து அதில் தாரதமியம் இருக்குது வெயில் வந்து என்ன தான் அடித்தாலும் உரைக்காதது எது எரும மாட்டுக்கு அதான் எரும மாடுன்னு சொல்கிறோம் அடிக்கடி உதாரணமாகவே அப்போ எரும மாடு மாதிரி இல்லை இவன் புழு மாதின்னு இது எடுத்துட்டார் வெயில் சகிக்கக்கூடிய எரும மாடு மாதிரி ஆறுது எப்போ வேதாந்தம் படித்தவர் வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஜாக்கிரதையாக புரிஞ்சுங்க அப்புறம் வேதாந்தம் படித்தவர் எருமை மாடு ஆகிடுவோம்மா ஆமாம் நல்லது எப்படி அதுக்கு வந்து வெயில் சகிக்கிற சக்தி இருக்கோ அது மாதிரி நமக்கும் இந்த இது வந்துடுமோ இல்லை அதனால் வந்து புழு வெயில் சகித்திடா புழுப்போல் வெம்பி பவமரு ஞானதீர்த்தம் படிந்துட பதறினானே அப்படி பண்ணி பவமரு பவமருன்னா பிறவியை நீக்கக்கூடிய சம்சார தாபம் ஒழிதற்கு ஏதுவாகும் ஞானதீர்த்தம் புழு போல வெம்பி ஒன்று துக்கப்பட்டு பவம் அருன்னா துக்கத்தை நீக்கக்கூடிய சம்சாரத்தை நாசம் செய்யக்கூடிய ஞான தீர்த்தம் ஞானமாகிய தீர்த்தத்தை படிந்திட படிந்திடன்னு நான் மேலே வந்து ரொம்ப வெயில் தாங்க முடியல என்ன பண்ணுவோம்னா எங்கேயாவது நல்ல ஒரு ஆறு இருந்ததுன்னு சொன்னால் அதில் போய் குளிக்க போய்டும் நல்ல வெயில் அடிக்கிற போது குளிக்கணும்னு தோணும் அதே மாதிரி இவனுக்கும் துக்கம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஞானதீர்த்தம் படிந்திட படிந்திடன்னா இங்கே ஒரு ஞானதீர்த்தம் படிந்த சுவாத்ம தீர்த்தத்தின் கண்ணே மூழ்க சுவாத்ம தீர்த்தத்தின் கண்ணே மூழ்க ஞானதீர்த்தம்னா என்ன தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தின் கண்ணேயே மூழ்குவதற்காக ஞானத்தை பெறுவதற்காக பதறினானே பதறினானேன்னு என்ன ஓடி போனான்னு அர்த்தம் பதறினான் தாங்க முடியல அதுக்கு தானே சொல்லுவாங்க இந்த தலையில் இந்த நெருப்பு பிடிச்சுன்னு ஓடுற மாதிரி என்ன சொன்னாலும் நமக்கு வர்றபோது தான் புரியும் அது அதனால் அது எத்தனை தடவை சொன்னாலும் அது நமக்கு அந்த நேரடியாக டைரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறபோது தான் புரியும் இது உக்காந்து படிக்கிற போது அது டைரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் வர்றதுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுக்காக தான் படிக்கிறது நமக்கு இப்போ நேரடியாக ஒன்றும் தெரியலன்னு வச்சுங்க என்ன நமக்கு ஒன்றும் கஷ்டமே தோண மாட்டேங்கிறது இல்லை பார்த்தாச்சு அதனால் வந்து மறந்து போய்டும் பட்ட கஷ்டமும் மறந்து போய்டுறது அதுதான் பகவானுடைய மகிமை டைம் இஸ் கிரேட்டஸ்ட்டு ஃபீலர் மாதிரி அது மாதிரி என்ன ஆகிடுறது நமக்கு எத்தனையோ கஷ்டப்பட்டுருப்போம் இப்போ கஷ்டப்பட்ட போதெல்லாம் ரொம்ப கதறி இருப்போம் எல்லாம் பண்ணியிருப்போம் ஆனால் இப்போ அந்த கஷ்டமெல்லாம் மறந்து போச்சு அதனால் என்ன பண்ணணும் நாம் அந்த கஷ்டத்தை கற்பனை பண்ணி அந்த சமயத்தில் கஷ்டத்தை நீக்கிக்கிறதுக்கு ஒருத்தன் போகிற மாதிரி நாம் நினச்சிக்கணும் ஏன்னா அந்த அந்த மனசில் அந்த துக்கத்தை வந்து ஃபீல் பண்ண முடியாது இப்போது துக்கம் இருக்குது துக்கத்துலேருந்து விடுபடுறதுக்கு பிரயத்தனம் பண்ணுறான் ஏன்னா வேதாந்தம் படித்து படித்து படித்து திரும்ப திரும்ப வந்து துக்கம் மிச்சியா சுகமும் மிச்சியான்னு சொல்லி சொல்லி நமக்கு வந்து ஒரு சாந்தி வந்துடுத்துன்னு நினைக்கிறேன் திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி சொல்லி ஒரு சாந்தி வந்துவிடுத்தும் சுகமும் இச்சியா துக்கமும் இச்சியான்னு சொல்லி சொல்லி நமக்கு வந்ததுனால நமக்கு அது வந்து உடனே அது கேட்குறதுக்கு ஒரு மாதிரி ஓஹோ அப்படி இருக்கோ துக்கம் நம்ம சொல்லுவோம் அவன் துக்கமாக இருக்குதுன்னு சொன்னால் கூட என்னவோ துக்கமாக இருக்குங்கிறது ஆமாம் இருக்கும் இல்லை நாங்களும் பார்த்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்ல தோணுமே தவிர அதில் இந்த சத்தியத்துவ புத்தி போனதுனால நமக்கு அந்த இம்பேக்ட் இருக்காது அந்த புரியாது மனசுக்குள்ளதை ஜேரணிக்கிறது கஷ்டம் ஆனால் படிக்கிறபோது புரிஞ்சுக்கணும் இப்படிலாம் ரொம்ப கஷ்டம் இருந்தது கஷ்டப்படுற ஆடை பார்க்குற போது தான் தெரியும் இவ்வளோ துன்பப்படுறானே இவ்வளோ துக்கப்படுறானே இந்த துக்கம் மித்தியாவாச்சே நமக்கு தோணும் ஆனால் வந்து அவங்களுக்கு அது பெரிய விஷயம் போச்சு ஆயிரரூபா போச்சு ஆயரூபா போச்சுன்னு கதறின்ட்ருக்கான் அங்கே இருக்கு ரெண்டாயிரம் லட்சரூபா மூணு லட்சரூபா இருக்குது வீட்டில் ஆயிரூபா போயிடுச்சு போயிடுச்சே போயிடுச்சு அது போயிடுது அதனால போயிடுச்சு அதனால போயிடுச்சு சொல்லிகிட்டே இருக்கோமோ இல்லை அடுத்த காரியத்தை பார்க்க வேண்டியதானே படிந்திட பதறினானே பதறினானேன்னு சொன்னால் குருவை தேடினானேன்னு அர்த்தம் சொல்லிவிடுற இதெல்லாம் அதுக்கெல்லாம் அர்த்தமெல்லாம் இருக்குது வியாதி பசி முதலானவைகளால் உண்டாகும் துக்கம் வரு வியாதி பசி முதலவைகளால் உண்டாகும் துக்கம் ஆத்தியாத்மிக துக்கம் இயக்க இராக்கத பிரேத கிரகாதிகளாலும் சீத வாத்த ஆத்தபங்களாலும் உண்டாகும் துக்கம் அதிதெய்வ அதி அதி தெய்வ துக்கம் எக்க என்ன என்ன யக்ஷர்கள் ராட்சசராட்சச பிரேத கிரகாதி கிரகங்கள் நவகிரகம் இருக்கே சீத வாத்த ஆத்தபங்களால் சீதன்னு குளிர்ச்சி வாத்தம்னா வந்து காத்து ஆத்தபங்களாலும் ஆத்தபங்கள்னா வெயில் மாதிரி இருக்கக்கூடிய உண்டாகும் துக்கம் அதிதெய்வ துக்கம் சோர வியாக சோரண திருடன் சோர வியாக்ர சர்ப்பாதிகளால் உண்டாகும் துக்கம் அதிபூத்த துக்கம் சோரண திருடன் திருடன் வியாக்ரம் புலி இதெல்லாம் உன்ன சர்ப்பாதிகளால் உண்டாகும் துக்கம் சர்ப்பாதினு தேழெல்லாம் சேர்த்துக்கணும் நீங்கள் தேடு பூரான்லாம் உண்டாகும் துக்கம் அதிபூத துக்கம் இவ்வதிகாரி மந்தன் மத்தியமன் உத்தமன் என்னும் மூவர்க்கும் மேலான உத்தமோத்தமனாதலால் வெயில் சகித்திடா புழுப்போல் வெம்பி என்றார் அம்மூவரோ எனின் மந்தன் மத்தியமன் உத்தமன் இவன் உத்தமோத்தமனான் இந்த சிஷ்யன் அல்ல உத்தமோத்தமனாதலால் வெயில் சகித்திடா புழுப்போல் வெம்பி என்றார் அம்மூவரோவெனில் எந்த மந்த மத்தியம உத்தமன் எப்படிப்பட்டன வெயிலை தாரதமியமாக சகிக்கும் எருமை பறவைக்குஞ்சு நீர்பாம்புகள் போல தாரதமியமாக சகிப்பர் என்க அதை போல தாரதமியமாக என்று புந்து விவேகாதி சா நான்கு சாதனங்களையும் ஹேத்து மாத்திரமாக உடையவன் மந்தன் ஸ்வரூப உடையவன் மத்தியமன் காரியபரியந்தம் உடையவன் உத்தமன் அவதி பரியந்தம் உடையவன் உத்தமோத்தமன் என்று அறிக இதனை அத்வைத போத தீபிகையில் காண்க ஆன்ம அஜானத்தினால் உண்டாகிய ஆன்ம ஞானத்தினாலேயே நிவர்த்தி ஆதவதலால் பவமறு ஞானதீர்த்தம் என்றும் அத்தியந்த துக்க நிவர்த்தியும் பிரதிபந்த ரஹிதமான ஆரூட தானே உண்டாகத்தக்கதா தக்கதாகலின் படிந்திட ஞானதீர்த்தம் படிந்திட அபரோக்ஷான சித்தியர்த்தம் படிந்திட அபரோக் உண்டாவதற்காக அபரோக் பதறினான் என்றது சம்சார துக்கம் நமக்கு எதனால் வந்தது எதனால் நிவர்த்தியாம் அதன் இதன் நிவர்த்தி உபாயத்தை உபதேசிக்க வல்ல பெரியோர் யாவர் அவர் எங்குளர் அவரை எவ்வாறு அடைவோம் என்று அடிக்கடி விசாரிப்பதை என்க பதினான்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா நமக்கு ஏன் இந்த துக்கம் வந்தது இது எப்படி போகும் இதை உபதேசிக்கிறவங்க பெரியவங்க யார் அவங்க எங்கே இருக்காங்க அப்படி அவரை எப்படி போய் அப்ரோச் பண்ணுறது இதெல்லாம் பதினான்கிற வார்த்தையில் இருக்கான் எப்போ பார்க்கலாம் எப்போ பார்க்கலாம் சில பேர் சொல்கிற போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா வந்து உங்களை எப்போ பார்க்கலாம் எந்த நேரத்தில் பார்க்கலாம் கேட்குறாங்களோ இல்லை நமக்கு நம்ம லெவலில் நமக்கு ஒன்றும் தோணாது அவங்க லெவலில் நமக்கு அது அவங்களுக்கு பெரிய விஷயம் என்ன அவங்களுடைய துன்பம் அவ்வளோ துன்பம் தாங்க முடியல அதனால் வந்து அவங்க வந்து எப்போ பார்க்கலாம் என்ன பண்ணலாம் எனக்கு சொல்லிக் கொடுங்கோ லெட்டரில் எழுதுகிறாங்க நேரில் கேட்குறாங்க வந்து ஏதாவது கேள்வி அந்தரோகத்தில் கொடுக்குறாங்க இப்படின்னா பல கோணங்களில் பார்க்குறவோ தெரியுது அந்த உண்மையை ஆர்வம் இருக்குது படிந்திட பதறினானே தெருளு தெருளுங்கலை பல உணர்ந்தொரு சிறிது சிறிதலம் பிறவா வருளுளுங் குரு வருரும் குரு பரன் இருந்திட அரிய அரியவென் எனும் பதினான்கிறதுக்கு இந்த அர்த்தம் தெருள் உறும் கலை பலவும் உணர்ந்து ஒரு சிறிது அலம் பிறவா அருளுர் அருள் உருங் குரு பரன் இருந்து இடம் அறிய என்று எழுமே அப்படின்னு ஒரு நூலில் சொல்கிறது தான் பரணி அக்னியவதை பரணின்னு ஒரு நூல் இருக்குது இப்படிலாம் புஸ்தகம் இருக்குதுன்னு தெரிஞ்சுப்போம் அவ்வளோதான் அக்னத்தை தக்கையாக பரணின்னு ஒரு இருக்கிற மாதிரி அக்னியவதை பரணின்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் பரணி பாடுறதுன்னு சொல்லுவாங்க இந்த ராஜா வந்து வெற்றி கண்டான்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி நம்முடைய சம்சார துக்கத்தை நம்ம வெற்றி காண்றதை வந்து அக்னிவதை பரணின்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க பெரிய புஸ்தம் அது அதில் சொல்கிறார் நல்லா நல்லா நிறைய படித்தாலும் மனசில் நிறைவு ஏற்படாமல் அருளே உருவான நிறைய அஜானத்தை உண்டு பண்ணுற புஸ்தகம் நிறைய படித்தாச்சான் இது அப்படி சொல்கிறது இந்த பாடலுடைய சாரம் தான் நிறைய அறியாமையை நல்லா விருத்தி பண்ணுற புஸ்தகத்தை நிறைய படித்தாச்சு தெருள் உரும் கலை பலவும் தெருள் உரும் என்ன மிச்சம்னா அது தெருள் தான் மிச்சமாக இருந்ததுங்க தெருரும் கலை பலவும் உணர்ந்து தெருளுக்கே நிறைய அர்த்தம் இருக்குது அதனால் தெருள் உறும் கலை ஒரு சிறிது அலம் பிறவாக வருளும் அருள் உறும் இல்லை வாழ்க்கை வாழ்ந்தாச்சு நிறைவு பெற்றுட்டோமான மனசு நிறைவு வரல அதனால நாரதர் சொல்கிறார் சாந்தோக்கிய மனுஷத்தில் நான் எல்லாம் படிச்சுவிட்டேன் ரிக்வேதம் படிச்சுட்டேன் யஜுர்வேதம் படிச்சுட்டேன் சாமவேதம் படிச்சுட்டேன் எல்லாம் படிச்சு விட்டேன் எனக்கு ஆத்மாவை பற்றி மாற்றம் தெரியாது சோகம் சோகம் சோச்சா மியம்பர் நான் வந்து துக்கப்படுறேன் அதனால் நீங்கள் எனக்கு வந்து ஆத்மவித்யாவை சொல்லிக் கொடுக்கணும் தரத்தி சோகம் ஆத்மவித்து சொல்லி எல்லாம் படிச்சும் கூட எனக்கு ஆத்ம ஜானம் இல்லாததுனால துக்கம் இருக்குது சொல்லி சனத்குமார்ட்ட போய் ஞானத்தை கேட்பார் பிரார்த்திப்பார் என்று இந்த பாடலாம் முடிக்கணும் அடுத்த பாடலை நாளைக்கு பார்க்கலாம் இவன் அதிகாரியானோன் இந்திரியங்களாலும் புவன தெய்வங்களாலும் தவனம் மூன்றடைந்து தவனம்னு படிக்கணும் தவனம் மூன்றடைந்து வெயில் சகித்திடா புழுப்போல் வெம்பி பவமரு ஞானதீர்த்தம் படிந்திட பதனினானே நல்லா சிந்தனை பண்ணுங்க வாக்கியங்களெல்லாம் ஐயனே எனதுள்ளே நின்று நீங்களே சேர்ந்து சொல்லுங்க அனந்தஜன் மங்களாண்டய உபதேசி வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முதவிக்கோருவி நாயுமா திருவடீ போற்றி போற்றி ஈஸ்வரோ குருராத் மூதவினை வோமவெகா திணாமூரே நம ஓம் சாந்தி How do you hate you? Oh.